நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது தேங்காய் பால் சொதி இது வந்து ஸ்ரீலங்கன் டிஷ் செய்ய தேவையான பொருட்கள் தேங்காய்பால் ஒரு கப் கடுகு ஒரு ஸ்பூன் வெங்காயம் ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் கருவேப்பளி சிறுதளவு செய்முறை முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுருவோம் கருவேப்பில போட்டு பொறிஞ்சதும் வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கிப்போம் வெங்காயம் ஆப்ஷனல் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் காரம் வேணும் அப்படின்னா இந்த வெங்காயம் வதங்கின உடனே பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு கட்டு கட் மாணி போட்டு வதக்கிக்கலாம் அதுவும் ஆப்ஷ்னல் தான் வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடித்து போட்டால் நல்லா டேஸ்ட் இருக்கும் இல்லை நீங்கள் பேஸ்ட் அரைச்சும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் அந்த டிஷ் டைமில் உப்பு கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தேங்காய்ப்பால் ஊற்றி ஒரே ஒரு கொதி வரணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக பண்ண டேஸ்ட்டி அண்ட் ஹெல்த்தி தேங்காய்பால் சுதி தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்